ابو ابو علیہ السلام குடும்பத்தினரின்ருவிகளில் ஒரு இசை கருவியை கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் அதாவது இனிய குரல் கொடுக்கப்பட்டுள்ளீர்கள் என்று என்னிடம் நபிசல்லாம் அவர்கள் கூறினார்கள் நான்கு எட்டு مسلم ஏழு ஒன்பது மூன்று முஸ்லிமின் மற்றொரு அறிவிப்பில் பின்வருமாறு உள்ளது நேற்று இரவு நீர் ராகத்துடன் ஓதியதை நான் கேட்டதை நீர் பார்த்திருந்தால் மகிழ்ச்சி அடைந்திருப்பீர் என்று அபு மூசா அதி அவர்களிடம் நபி சல்லாஹூ அலிஹல் வசல்லம் அவர்கள் கூறியதாக உள்ளது